இப்போவில் நம்முடைய இருப்பதனால சொன்னேன் பெரிய புராணத்தில் பெரியவர் யார் அது முருகப்பெருமானையுடைய பெயரையே பெற்றிருக்கிற ஒரு அடிவர் உண்டு முருகநாயனார் மறந்தடக்கூடாது ஆமா அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே முருகப்பெருமானுடைய பெயர் பெற்ற ஒரு அடிவர் முருகநாயனார் அதுபோல அறுபத்தி ரெண்டு நாயன்மார்களிலே முருகனுடைய அருளை வேண்டி அதனால் பெற்ற மைந்தன் தின்னார் இதெல்லாம் இப்ப நாடு கடந்து மாநிலம்லாம் கடந்து போகுது தெய்வ ஜெயிக்கலார் ஞானம் நின் புகழே மிக வேண்டும்ன்னு அதனால் தமிழ் மாநிலத்தில் இனி செயற்கிட விழா நடப்பதனால கையில் இருக்கணும் அல்லவா விடையெல்லாம் அப்படி கையிலே வச்சிருக்கணும் அது மாதிரி அதனால இப்படி இனி முருகப்பெருமானை வேண்டி அப்படி ஒரு குழந்தை பிறந்ததாக நம்ம பெரிய புராணத்தில் எங்கேயாவது இருக்குதா இல்லை அப்படி நினைக்கிறேன் நினைக்கிறேன் வேணா இங்க இருக்கிற அன்பர்கள மன்னிக்கணும் நம்ம இளைஞர் மாதிரி இருக்கிற நம்முடைய வரவேற்பு சொன்ன தம்பி அவங்க மாதிரி இருக்கிறவங்க ஒரு பெரிய பானத்துறையில் லேசர் பெரு பெற்றுங்க மக்கள் பேர் மானக்கஞ்சாரர் கிடையாது அல்லவா அப்புதிரிகள் குழந்தை இருந்ததை தவிர ஒன்னும் இல்லை நம்முடைய திருநாவுக்கரசர் ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணு ஆனா யாரையும் வேண இயல்பாவே பெருமானம் கொடுத்தது ஞான சம்பந்தர் வேண்டாங்க ஆனா வேண்டது காவி பெருமானி வேண்டாங்க எனவே தான் அவங்க வந்து ஞானசம்பந்தர் தோன்றினார் இப்படி குழந்தை இருக்கவங்களா பார்த்து யாரை வேண்டியதுனால் பெற்றாலும்னு பாருங்க சிறு தம்பி இருக்குது ஆனா இறைவனுடைய திருவிருளால் தோன்றியது அவ்வளவுதான் அல்ல அப்புறம் வேற எங்க இருக்குது வேண்டி பெற்றது இல்லை எனவே வேண்டி பெற்றது முருகப்பெருமானை வேண்டி பெற்றது அறுபத்தி மூன்று பேர்களில் நம்முடைய யாரு கண்ணர் ஆனா காழி பிள்ளையாரை வேண்டி பெற்றது ஞான சம்பந்தம் அதுவா நிராகரித்துகளாக்கும் வரமணிப்போம் முதல்வனி வரங்கிடந்தார்கள் காழிப்பதில் வேற எங்கேயும் கோயிலேயே வரங்கினார்கள் கருத்து முடிந்திடப்படவும் காதலியார் பகவதியார் கணவனாரோடு ஒத்து பெருமானி எனக்கு ஒரு மகவு வேண்டும் ஆனா எங்க காலத்தை எங்களுக்கு பிற்காலத்துல இருந்து எங்களுக்கு சோறு பொண்ணுங்கிறதுக்காக அல்ல இந்த பரசமயம் நிராகரித்து துகளாக்கும் வரமணிப்போம் முதல்வனி இந்த பிற சமய நெறி நீங்கி நல்ல சை சைவ சமயம் நெறிதழையும் முடியான ஒரு பையன் வேணும்னு கேட்டாங்க அப்படியே ஒரு பையனை கொடுத்தார் வேண்டி பெற்றார் மானக்கஞ்சாரர் கூட மகவிந்தி இருந்தார் ஆனா இன்னார வேண்டினு இல்லாம பிழை தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்த பெண்கொடியை பெற்றெடுத்தார் இப்படி எல்லாம் இருக்குது அப்படியே போய் வ வரணும் இல்லவா முருகா முருகா இதெல்லாம் நான் சொன்னதில்லை இவங்க சொன்னது பக்கத்துல உட்கார்ந்தனால வந்து அழுத்தம் எனக்கு தெரிஞ்சுது அதனால் சிவா அதனால் இந்த ஏழு மகளிரை வணங்கி அதனால் மகவு பெற்றார்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறதே இதை நாம் பின்னையும் இருந்து அறுபத்தி இது மாதிரி பெருமானை வேண்டி பெற்றால் என்று இருக்கலாம் ஆனா சப்தமாதளை வேண்டி பெற்றது என்ற ஒரு குறிப்பு இங்கே இருக்கிறது அப்படி இருக்கிறதா என்பதை பார்ப்போம் பார்த்து ஒரு முடிவு போவோம் ஏன்னா அப்படி பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னீன் அப்படி சரி அனையர் தங்களுக்கு அரும்பரல் மகவி ஆனந்தம் பூனித நல்லாரம் செய்து ஒழில் ஒழுக்க மும்பூண்டு கூடல் அன்னையர் எழுவர் யாராவது ஜோதிடம் கேட்டிருப்பாங்க அவங்க நீங்க உங்களுக்கு இருக்கிற இதுக்கு நீங்க சப்த மாதர வழிபடுங்களேன் பெண்மக அப்படி இப்ப சில ஜோசிய அப்படிலாம் ஆற்றுப்படுத்துறாங்க இன்னும் ஊர் கோயிலுக்கு போங்க நீங்க அங்கே ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி வணங்க தட்சிணாமூர்த்தி எங்கேயும் இருக்குது ஆனால் நீங்க ஆலங்குடி தட்சிணாமூர்த்திக்கு ஒரு அஞ்சு வியாழக்கிழமை போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா பாவம் போய்விடுறாள் நன்மை கிடைச்சா சார் தான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நீங்க உங்க பிறந்த நாளில் ஒரு அஞ்சு வாரம் போயிட்டு வாங்க அஞ்சு மாதம் போயிட்டு வாங்க ஒண்ணே இப்படி யாரும் சொன்னதில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் போல இருக்கு எனவே அந்த எழுமக நிறைய வணங்கி அதனால் ஒரு பெண்பகு பெற்றார்கள் அந்த பெண்மகவு பேர் பேரும் கௌரி என்று நினைச்சா சின்ன குழந்தையை தாளாற்றுறது போக்குவரத்து பாடியும் ஞான சம்பந்தருக்கு சின்ன பிள்ளைல ஆடாடா காப்பு பருவம் பாடி செங்கீரை பாடி தாளாட்டு பாடி பிள்ளைத்த பாடிவிட்டாரு பெருமா ஒரு பிள்ளை தமிழே பாடுற அப்படி இருந்தா அது மாதிரிலாம் வந்து எல்லாருக்கும் பாடுறா கிடையாது ஏழாண்டுகளுக்கு அது போல என்னன்னு கேட்ட ஐந்தாண்டுகளுக்கு பின் பிராயமோரை சாரும் கௌரியும் பிறவி நோய் தனிப்பதற்கு உறுதி நேரும் சிந்தையாள் தந்தையை வணங்கி சனனம் செய்யும் தெய்வத மந்திரம் யாதன வினவே அந்த பெண்ணுக்கு ஞானம் பாருங்க ஐந்தாண்டு நம்ம வந்து இப்போ அந்த குழந்தைய பெருமானை வழிபாடு செய்யணும் எனக்கு அது உரிய மந்திரம் சொல்லுங்கன்னு கேட்டுதான் என்ன அர்த்தம் ஒருமையில் தான்கத்த கல்வி ஒருவருக்கும் எளிமையுமையாமப்பிடிக்கு அதனால எத்தனையோ பிறவியில் செய்த அந்த புண்ணியத்தினால அந்த ஐந்தாண்டு இந்த உணர்வு வந்து நான் இறைவனை வேண்டுகின்ற வரம் வேண்டும் அது கூட என்ன வரம்னு கேட்டா நீங்க நல்லா கல்யாணம் பண்ண அப்படிலாம் கிடையாது இந்த பிறவியை அறுக்கணும் இது எனக்கு வேண்டும் என்று அந்த பெண்மணி கேட்க கௌரி கேட்க இவரும் அந்த நாளும் அதிசயத்து அரும்பெறல் மகற்கு சிந்தை ஆர்வமோடு இறைவிதன் மனுவை நெச்சப்ப அவன்ல எல்லா தெய்வங்களும் இது அவர் உமையம்மையை நினைகின்ற அந்த மந்திரம் சொன்னாரான் உமையம்மையை வழிபட்டு அதனால் பெறுகின்ற மந்திரமாக இருக்கிற அந்த மந்திரத்தை சொன்னார் அந்த மந்திரத்தை அவர் சொன்ன உடனே உடனே இந்த பெண்ணும் அப்பா சொன்ன மந்திரத்தை அப்படியே நான் தழும்புற பயின்று வந்தாளாம் என்ன அப்படி வருகின்ற பொழுது இப்பொழுது இதோ அஹ் பதினோரு ஆண்டும் பத்து திங்களும் இப்ப என்ன அஞ்சு வருஷத்துலேருந்து ஆறு வருஷம் இப்போ இந்த எது அந்த பெருமாட்டி அணைகின்ற மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தா இப்பொழுது பதினோரு வயதும் பத்து மாதம் ஏன்னா அந்த பதினோரு வயது பத்து மாதம் ஆனால் பெண்களுக்குரிய வயது திருமணத்துக்குரிய வயது ஆண்களுக்கு பதினைந்தாண்டும் பத்து மாதமும் ஆனால் ஆண்களுக்குரிய திருமண வயது இதுதான் சங்ககாலத்து அமைப்பு ஈராறான் டகவையால் ஈரட்டான் டகவையால் என்றெல்லாம் இளங்கோடிகள் சொல்லுகிறாரே அதெல்லாம் தெரியும் அந்த அளவில் நான் ஒரு நாட சொல்லியிருந்த பத்தி அதனால் இப்போ இருக்கிற வந்து டென்த்து படிக்கும்போது அவன் வந்து என்னென்னு கேட்டான் ஒரு நாட்டினுடைய ஒரு குடிமகனாக ஆகிவிடுகிறான் அவ்வளவு பொறுப்பும் அவ்வளவு சைப்பும் இன்னும் வேணும் எனவே இந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வைணவர் அருமையா அந்த திருமணிட்டு நாமம் போடுறது சொல்லப்படாது அந்த மரபுல திருமணிடுதல் என்று சொல்லணும் நாம் எப்படி திருநீரணிதல் சொல்கிறோமோ அதுபோல் திருமண் இட்டு என்று சொல்வார் அந்த திருமண் இட்டு ரொம்ப பழுத்த வயிறுவர் பழுத்த வயிறுவர் இந்த மா இது இந்த முத்ரா தானமெல்லாம் பெற்றவர் நல்ல அருமையாக சங்கு சக்கரமெல்லாம் முத்ரா தானம் எல்லாம் பெற்றவர் எப்பொழுது பார்த்தாலும் இடைவெறாது ஓம் நமோ நாராய ஓம் நமோ நாராய ஓம் நமோ வைணவர்களுக்கு இந்த மந்திரம் அரியமான மந்திரம் நமக்கு திருவைந்த எழுத்து போல அவள் அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை இடையறாவது மனதில் ஜெயிச்சு ஆனா அந்த அமைப்பில் அந்த பார்ப்பனர்கள் ஒரு அருமை உண்டு நான்கு நிலை அவர்களுக்கு பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் என்று நான்கு நிலை அவர்களுக்கு பிரம்மச்சரியம்னு சொன்னால் திருமணமாகாமல் தன்னுடைய அந்த ஆச்சாரியம் இருக்கானே குருநாதன் அந்த குருநாதத்தில் நாற்பத்தெட்டு ஆண்டுகள் குருநாதனோடு இருக்கணும் அதுதான் பிரம்மச்சரியம் நாற்பத்தெட்டு வருஷம் அதன் பிறகுதான் கல்யாணமே நம்ம பதினோரு வயசு பத்து மா பதினஞ்சு வயசு பத்து மாசங்கிறமே அவங்க அமைப்பு வேற அல்லவா ஆண்டுகள் அந்த குருநாதனத்தில் இருந்து வேதத்தை சொல்லி ஆகமங்களை சொல்லி அதே வேலையாடு பரிமையாளர் எழுதினார் பிரம்மச்சரியம் என்றால் என்ன போற போக்குல பழைய உரைகள் பழைய உரைகள் தான் என்று நாங்கள் சொல்றோமே எதனால சொல்றோம்னா அதில் இருக்கிற அந்த அருமையான அந்த முத்துக்கள் இல்லை நினைந்து தாய் நினைந்து தாய் எழுதினார் பிரம்மச்சரியமாவது யாது பரிமையல் உரையில் அவ்வளவு சுருக்கமா இருக்குது ஆச்சாரிய நடத்து நின்று ஓதுதலும் விரதம் காத்தலுமாகிய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தானும் எது பிரம்மச்சரியம் என்று சொன்னால் எந்த அந்த ஏ ஐந்தாண்டில் கல்வி தொடங்கணும் ஏழாவது ஆண்டில் பூநூல் போட்டணும் ஏழாவது ஆண்டில் ஏழாவது ஆண்டு அந்த ஐந்தாவது ஆண்டிலிருந்தே ஏறத்தாழ ஏழாவது ஆண்டுக்கு பிறகு முழுமையாக தன்னுடைய ஆச்சாரிய நடத்திலிருந்தே இருக்கணும் கூடவே என்ன செய்வாங்கன்னாரு ஆச்சாரிய நடத்து நின்று ஓதுதலும் நான்வரைகளை விரதம் காத்தலும் எட்டு ஆண்டு இருந்து பிரம்மச்சரியன் இல்லம் அந்த இல்லறத்தில் ஓரளவு பிறகு வான பிரஸ்தம் படிப்படியா பண்ணியாச்சு முடிச்ச உடனே சரி தன் மனைவியோடு கூட காட்டிற்கு சென்று இதுவரை இல்லத்திற்கு துணையாயிருந்த பெருமாட்டி இப்பொழுது இவர் ஆச்சரிய ஆச்சாரியனாய் அந்த மனைவி சிஷ்யனாய் இருந்து மலர் பறித்தல் இது கூட்டுதல் மெழுகுதல் கூட இருந்து இப்படி பூஜைக்கு வழி துணையாக இருக்கணும் அதுதான் இது வானப்பிரஸ்தம் அதன் பிறகு ஒரு காலையிலே தாண்டி அந்த மனைவியும் விட்டு முழுமையாக தான் மட்டுமே சன்னியாசத்திலிருந்து மேலே கரையேறது நாலு தின ஆச்சாரியனிடத்தில் ஓதலும் விரதம் காத்தலும் ஆகிய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தானும் பாருங்க என்ன என்ன கிரகஸ்தான் இல்லை விட்டு வனத்தின்கண் மனையால் வழிபட தவம் செய்யும் ஒழுக்கத்தானும் வீட்டை விட்டு மனைவிதான் வருவா ஆனா மனைவி மனையால் வழிபட வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்து கைவரணம் எடுத்து கொடுக்கிறது அப்படியா தவம் செய்யும் ஒழுக்கத்தானும் மூன்றாவது முற்ற துறந்த மனைவி விட்டு அப்ப என்ன பண்றது என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் இந்த துணை இல்வாழ்வான் என்பதான் கிரகசன் அதனால சொல்லல கிரகசன் விளக்கலை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் தன்னை அல்லாது இருக்கிற பிரம்மச்சரியம் இருந்தாலும் சரி பானபிரஸ்தம் இருந்தாலும் சரி சன்னியாசமா இருந்தாலும் சரி அந்த மூன்று பேருக்கும் உதவுவது அதனுடைய கடன் என்று பயமையான ஒரு எழுதினர் இதை இந்த கால மக்கள் அதை மறுத்திருப்பாங்க ஏன்னு கேட்ட இது என்ன கொண்டாந்து ஒரு ஒரு இனத்தவருடைய அமைப்பை இங்க திணிக்கிறார் ஒரு இனத்தவருக்குரிய அந்த மரபை ஆராய்ச்சியில முடிவாகலை அடிச்சாது அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் ஒரு நல்ல எங்க பேராசிரியர் சொன்ன கருத்து என்னன்னு கேட்டீங்க இயல்புடைய மூவராவார் அடுத்த குரல் இருக்கப்ப அந்த மூவர் தான் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை எனவே அந்த மூவர் நாங்க அதை ஏத்துக்கிட்டோம் இப்ப என்னமோ பண்றது ஒரு மாதிரி பண்ணுது மனசு என்ன பண்ணுதுன்னு கேட்டா எந்த குரலாவது ஒரு குரல்ல தொகை சொல்லி அதுக்கு விளக்கம் அடுத்த குரல் வச்சதாக உண்டா இருக்கா இல்லை அதனால் அப்போ திருவள்ளுவர் திருவள்ளுவனாருடைய கருத்து வேறாக இருக்குமோ என்று கூட ஐயப்படுகிறோம் ஐயப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் இப்போ அண்மையில ஒருவர் கூப்பிட்டு ஐயா நான் உரை எழுதிக்கிறேன் எனக்கு நேரம் இல்லை சுவாமி என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை குரலுக்கு வந்து உங்ககிட்ட உர சொல்லி நாங்கள் அதை சரிப்படுத்திக்கிறோம்னு சொல்லி இயல்புடைய மூவர்னர் அப்பா அம்மா தாயந்தையர் சுற்றத்தார் நண்பர் என்று ஒரு இப்போ அண்மை காலத்தில் மன்னிக்கணும் சுவாமி என்ன கூப்பிட்டு இருக்கக்கூடாது கூப்பிட்டீங்க ஆனா கருத்து சொல்லாம இருக்க முடியல இயல்புனையூர் சுற்றத்தாருன்னா சுற்றந்த சுற்றந்தடால்னு ஒரு அதிகாரமே பின்னால பேசுறாரு சுற்றந்தடால் என்று ஒரு அதிகாரம் பேசுற இங்க உணவு தள்ள நட்பு பத்தி பதினேழு அதிகாரம் வகுக்கிறார் அதை பத்தி பின்ன இருக்குது தாய் திருசிகிற கிழமைன்னு கேட்டா ரொம்ப அருமையா மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளணும் என்ன வேசி வீசிவே எனக்கு இது முறையாப்படலையேன்ட்டேன் சொல்லிவிட்டேன் இன்னும் பல குரல் இருக்குனர் எனக்கு என்னமோ அவ்வளோதான் சுவாமிப்படுது என்ன விட்டுருங்க ஏன்னா இதை சொல்லி நான் அதை மறுத்து அது சங்கடப்பட வேணாம் அளவுதான் எங்களுக்கு என்னமோ நான் கொஞ்சம் எங்களுக்கு புத்தி வேறு மாதிரி இருக்குது ஆனால் இப்போ நான் இதை தான் மறுத்தேன் சுற்றத்தாருங்கிறீங்க பின்னால் தான் அதிகாரம் இருக்குது நட்புங்கிறீங்க பதினேழு அதிகாரம் இருக்குது மகன் தந்தை காட்டுவது பின்னே சொல்லிட்டாரு நீங்கள் உடனே போக்குநிபு வந்துட்டு போகணுன்னு யோசிக்க இன்னும் யோசிக்க அப்படின்னு சொன்னேன் அல்மா நான் பேரெல்லாம் சொல்லலை நல்லா பயமா இருக்குது இப்போ ஏதேன்னு நம்ம இந்த வெளியீட்டு விழா போக்குவரத்து அழைச்சாங்கன்னா நம்மளால் சொல்லாம சொல்ல முடியாமையும் இருக்குது சொன்னால் சொல்ல சொல்லி முடியும் இருக்கு ஆமாம் அதுக்காக ஒரு மறைச்சே வச்சு தான் என்ன பண்ணுறது அப்போ தவறான உரப்போறதா தப்பு ஆனால் சொன்னால் மனசை புண்படும் தர்ம சங்கடங்கள் இதெல்லாம் தர்ம சங்கடம் சிவா அதனால ரொம்ப அருமையாக எழுதின எனவே நீங்கள் இந்த மூவருங்கிறது யாராக இருந்து இப்போ நான் அதை நான் அது வந்து இந்த மூவர்ங்கிறத எது எந்த மூவர்னு முடிவு பண்ண நான் சொல்லலை இந்த பிரம்மச்சரியம்னா விளக்குன பகுதி நல்லா இருக்கு இதே ஒரு தடவை அருமையான ஆச்சாரிய நின்று ஓதுதலும் காத்தலுமாகிய பிரமச்சரிய ஒழுக்கத்தான் எவ்வளவு சுருக்கமா இருக்கு அந்த பிரம்மச்சாரி அந்த மாதிரி பிரம்மச்சாரி அந்த பிரம்மச்சாரி தினமும் வந்து ஆச்சாரியிலிருந்து இருப்பதனால வீட்டுக்கு போகப்படாது வீட்டுக்கு போகக்கூடாது குருகுலத்தில் அவ்வளவு ஆண்டு இருக்கணும் அப்படி இருந்தவங்க தான் பின்னால கிரகத்துக்கு மேற்கொள்ளும் போகும் பார்க்கானே போடுவான் அதனால அவன் எப்படி இருப்பான் தூரம் நாங்க அருமையான தமிழ் அதோடு கூட சுருக்கம் அதில் உருக்கம் அதனால் அந்த உரையை நாங்கள் நான் பேச சொல்லிட்டேன் இந்த மூவர் அவர்தானாங்கிறத பற்றி நான் இன்று பேசவில்லை இல்லை பேசவில்லை எழுதின விளக்கம் மிகச்சிறப்பு என்பது நான் சொல்லுவேன் பிரம்மச்சரியம் என்னன்னா அதனால அந்த மாதிரி இருக்கிற அந்த பிரம்மச்சரிய ஒழுக்கத்தான் என்ன பண்ண பிரமச்சாரியாயி அந்த கடிமனப்பருவம் வருவதாக இந்த பொண்ணுக்கும் பதினோரு வயசு பத்து மாதம் ஆச்சு அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னாரு அங்கு ஒரு பகல் சரியா பன்னெண்டு மணிக்கு வைணவ படிவிரமாரியாய் நல்லா திருமணிட்டு முத்தராதானம் பெற்று இடையராது எட்டெழுத்தை ஒதிக் கொண்டே இருக்க முடியாத ஒரு நல்ல ஞானவான் அந்த நாற்பத்தெட்டு ஆண்டு இருக்கிற அந்த அந்த அந்த வயது வரை உடைய உடையவன் அவன் கடை தோரும் பிச்சை புக்கு உண்பான் நாலு வீட்டில் உணவு கிடைச்சேன்னு தனக்கு வேண்டியல வந்துட்டுன்னு அப்படியே சாப்பிட்டுட்டு நேரம் மீண்டும் ஆச்சாரியன் கிட்ட தன்னுடைய குரு கிட்ட போயிடுவான் கர்ட்டாச்சல்லப்பாச்சு ஆ காலையில் என்ன முடித்தேன் ரிக்வேதம் முடிச்சேன்னா ஆ அதில் என்ன முடித்தேன் கடைசியில் ஆரம்பிச்சுடுவார் ஓய்வாவது ஒன்றாவது சிவசிவ அவருக்குன்னு ஓய்வு வரும்போது தான் ஓய்வுனுக்கு ஏன்னா முன்னைய கல்வியெல்லாம் ஆசிரியனை மையமாக கொண்டு மாணவர்கள் சூழ்ந்த காலம் எப்போதுமே அதோடு விட்டுறேன் யாரை மையமாக கொண்டு ஆசிரியனை மையமாக கொண்டு மாணவர்கள் வளர்ந்த காலம் அப்படியே தலைகீழ போட்டிருங்க மாணவர்களை மையமாக கொண்டு கல்வி கொண்டிருக்கிற காலம் பிச்சை புக்கு உண்பான் ஒருவன் வந்திக்கு அவன் உள்ளான் போக ஆனா அவன் பிச்சைக்கு வந்தான் அப்போ இந்த அப்பா இருந்துட்டார் மனைவி அந்த பொண்ணு வயசு வந்த பொண்ணு இருக்கிறான் அப்போ என்ன பண்ணாச்சை வேண்டினான் அவன் கேட்டது அவன் வேண்டது பிச்சைதான் இந்த அப்பாவுக்கு என்னதான் பட்டது தெரியலனுக்கு வந்து பகுதி பிச்சான் பாப்பாவை கொடுத்துள்ள போல இருக்குதான் பிரம்மச்சாரி கொடுக்கணும் அதனால வியப்பில் வியப்பு பிச்சை வேண்டினான் அவர் தன் பெண்ணியனை கொடுப்பான் நீச்சை கூர்ந்து அருந்தவத்தினால் வருந்தி எடுத்த விச்சை வேதியன் மானையோடு சுற்றா மும்பினவாது வீட்டில் மனைவியை கூட கேட்கலை பையன் நல்லா இருக்கிறான் போல இருக்கு நல்ல பிரமச்சரியும் நம் பாப்பாவை கொடுக்கலாமான்னு கூட கேட்கல யாரையும் கேட்கல வீட்டில் இருக்கு மனைவியே கேட்கல சுற்றுத்தாரையும் கேட்க போறான் ஒருத்தரும் கேட்கல ஒருத்தரும் கேட்காம அச்சமிந்தி என திருவார்பான ஆசிரியர் கிரகஸ்தர் அதனால் சரி நம்ம பொண்ணை வாழவைக்கு வேணாமா கண்ணு தண்ணி விடாமல் இருக்கணுமே அவன் யார் சொத்து இருக்குதா பத்து இருக்குதா இது ஏற்க என்ன இருக்கன்னு ஒன்று அச்சமின் நம்ம இல்ல தெரியுது என்ன அச்சம் இல்லைங்களா என்னை ஆயிரம் காலத்து பயிருப்பா அவசரப்படப்படாது என்று சொல்றோமே அப்படி இருக்க வேண்டிய இவன் ஒருத்தரீங்க நீர் எடுத்து அவன் அங்கே பெய்தான் சாதம் எடுத்துட்டு வரல அது நான் மனைவியில் எடுத்துட்டு வருவா தண்ணி எடுத்துட்டு வந்தான் என்னுடைய மகளை இன்று முதல் நீ மனைவியாக இருக்க இதோ இன்றைதான் இந்த கண்ணியை தத்தம் செய்தேன் அப்படின்னு கொடுத்துட்டான் அவன் எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல காலிக்கே நூபுற கீரணி கண்ணீதன் இதுக்கு என்ன காரணம் சொல்றதுன்னா ஒன்னே ஒன்று அதுதான் சொல்லலாம் அந்த பெண்ணினுடைய விதி அப்படி இருந்துருக்கும் சரி என்ன தான் சொல்றது பாலிக்கு வந்த அவன் நல்வினை பகுதியும் துறப்ப அந்த வந்தவனுடைய என்ன சார் ரெண்டு ஒத்து இருந்தா பரவாயில்ல போய் தீவினை அவனுக்கு பொறுத்திருந்து பாருங்கள் வரலாற்றுல பொறுத்திருந்து பார்க்க வேணாமா இப்படி சொல்லலாமா சொல்ல ரெண்டு பேருடைய நல்வினை ஒத்ததுனாலே வந்தா கல்யாணம் நடத்தும் இது இவ செய்த தீவினையும் அவன் செய்த நல்வினையுமாக இந்த பெண் இவளை கொடுக்கலாம் என்று தந்தையினுடைய மனதில் தோன்றியது என்ன சொல்லுவா என்ன செய்தான் ஒலிக்கும் மந்திர சீரக நீர் ஒழிக்கினான் முந்தி சளிக்கும் மண்ணையும் தமர்களும் கேட்டு உளம் தளர்வார் வீட்டுல இருக்கிற அம்மா என்ன செய்துட்டு அடாரா இப்படி செய்து முடிஞ்சு போய் வார்த்தை கரைசாமா அதே ரிட்டர்ன் பண்ண முடியல வாங்கினா வாங்கினாங்க இப்ப என்ன சொல்றது கடைசாமான்னான்னு சொல்லிட்டு இப்போ கரசசாமான் கொடுத்துட முடியுமா அவன் தலையில் கட்டினா தலையில் கட்டினது மணி சேமியா கூடப்பா அவங்ககிட்ட இல்லை வேற சேமியாக தான் வச்சிக்கேன் அருமையானதுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கன்னு தலையில் கட்டி தான் விடுவானே தவிர மணி சேமியா இல்லைங்கன்னு சொல்கிறது வணிகத்துக்கு முறையில் இல்லைன்னா அதற்கு உள்ள பொருள் கொடுத்து தல்ல கட்டி அது அப்படி அதான் அப்போ தான் பிஸ்னஸ் ஏசா பன்னீர் ஜாங்கிரி இருக்க நல்லா இருக்கு போங்க இப்போ தான் போட்டது லாடுன்னு ஒரு போட்டு நெய் போட்டதுங்க என்று நம்ம தல்ல கட்டி பண்ணணும் அப்படி செய்த பக்கம் முகத்தில் முடிவு என்ன என்னமோ செய்த பெரியவரும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு யாரோ கேட்டாங்க என்ன செய்தார் அதனால் கண்ணீர்ல தத்தம் பண்ணிவிட்டாரு இப்ப எங்க இருக்கிறோம் வராதா நாமெல்லாம் ஆனா பகுதியில் என்ன பண்ணாங்க ரொம்ப அருமையா அமைச்சுக்க வரலாறுலாம் குள நம் என்ன குளம் என்னன்னு கேக்குது கோத்திரங்கோர் ஹீலன் ஒழு இந்த பிரம்மச்சாரி வடிவில் கொஞ்ச நேரம் முத்தநாதன் மா கூட வரலாம் இருக்கலாம் ஒழுக்கமும் கல்வியும் தலனும்லன் தம்பி ஐயா தம்பி உனக்கு எந்த ஊருப்பான கூட கேட்டுக்கலாம் ஊரே கேட்காத போது வீடாவது மற்றதி வழி மாதிரி புலந்தார் அங்க இருக்கும் பல பேர் என்ன இப்படி ஒரு ஆம்பளை இருப்பாங்களா அப்படி நினைக்காங்க அதுல ஒரு ஆள் பல படம் அதுல ஒரு ஆள் சொன்ன என்ன பண்றதுமா அவர் கொடுக்கலமாதி மாதிரி புறந்தா திருவள்ளுவாணி ஆகூடால் தோன்றும் அசைவின்மை மற்றது போகூடால் தோன்றும் மடி அவ வளர்ச்சிக்குரிய பருவம் வினை இருக்குமானா தானா முயற்சி வரும் ஆனா தேய்தற்குரிய உனை இருக்குன்னு சொன்ன சோம்பல் தான் வரும் மற்ற அவன் கூடி கோத்திரம் சூத்திரம் மற்றும் முற்றறி உற்றறிந்து நம்ம ரவினுக்கு ஒக்குமால் மாயோன் சொற்ற தந்திர வைணவத்தோட குண்டு தெரியும் குற்றம் உண்டு இனி மறுப்பதன் கொறுப்பதன் திசிந்தார் குற்றச்சாரெல்லாம் பார்த்தாங்க கொடுத்துட்டேன் இனிமே பதில் சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்க மனசு ஆதரவு கேட்குத அப்படியே அக்கம் பக்கம் விசாரிச்சாங்க விசாரிச்சா பார்ப்பனர் பார்ப்பனர் நல்ல சொத்து இருக்குது தங்கமான பையங்க பையன் ஆதார தங்கமான வீட்டுல அவ்வளவு போறாது அப்பா அம்மா போறாது ஆனா இது தங்கமான பையன் அப்புறம் படிப்பு நல்ல அருமையான படிப்பு ஆச்சாரத்தில் ஓதும் போது ஆச்சாரம் முதல் ஒழுக்கம் ரொம்ப சிறந்த அப்புறம் என்னன்னு ஒரே ஒரு குறை நீங்க திருநீர்ப்புறவங்க அது திருமண நிறவங்க அவ்வளவுதான் இந்த ஒண்ணுதான் மறதெல்லாம் சரியா இரு என்ன பண்றது ஒரே ஒரு என்ன கேட்டதான் என்ன ஏகாதான் நாளைக்கு காலையில் அப்படியாது சொ தந்திர வைணவத்தோட குண்டு தெரியும் குற்றம் ஒரே ஒரு பொருத்தம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா நாம பழுத்த சைவமா இருந்துட்டுது பாப்பா வளர்ந்துருக்குது அது கௌரி எல்லாம் பேர் வச்சிருக்கீங்க சிவன் கோயில் போய் பெருமானையும் விருந்து அருமையா செஞ்சிருக்குது ஆனா அவர்தே மருதலையா வைணவர் கோயில் போய் திருப்பதி போய் ரொம்ப அருமையா செஞ்சோம் இப்படியாக இருக்கிறது என்று தெரியும்னே ஒரு அமைதி தாயும் முக்காலும் தாதையும் வேத தாயும் என்ன தாதி ஆற்றாறு ஏயும் நுண்ணீடை கண்ணியை செம்போனால் பொதித்து காயும் ஆரலல் முன்னற காளையை கொடுத்தா அதெல்லாம் அந்த பொண்ணுக்கு சீதனமா இருக்கிறது எப்படின்னு கேட்டால் நச்சினார உரையில இருக்கு துல்லாப்பத்தில் இருக்குது இந்த மாதிரி பெண்ணை கொடுக்கின்ற பொழுது ஒரு பசு ஒரு காளை அந்த பசு மாடும் காளைக்கும் நாலு அந்த குழாம்புலியும் பொன் தகடு வேய வைத்து கொம்புல வந்து பொன் தகடு கொம்பு போட்டு அதில் நிறுத்தி இந்த பெண்களை மாப்பிள்ளையே கொடுத்து தானமா கொடுக்கணும் இருபத்தஞ்சு கேரட்டு இப்படி எல்லாம் கொடுத்துட்டான் கொடுத்த உடனே அவ்வளவுதான் இல்லாருக்கு கிழியீடு பட்டால் என பல்லார் இல்லந்தோறும் செல்லா நின்று திரிந்த மகன் மணமகனாய்ச்செல்வ நல்க வல்லாலை மணந்து அந்த பகுத்தூர்ல போன எல்லாம் இந்த பையன் வந்து நம்ம ஆசாரத்தில் விரதத்துக்காக வச்ச நாற்பத்தெட்டு பெருமை சரியன் காத்தான் இன்னைக்கு ஒன்றும் பொண்ணு ஆப்பாளையமா வர்றான் அதில் இன்னொருத்தர் வந்து பொண்ணு பெரு லட்சுமி கெட்டுன்னு போங்க அவங்க அப்பா அம்மா பெரிய கண்டு தீபாவளின்னா ஊட்டி கொடுப்பாங்க பொங்கலுக்கு நாட்டை எழுதி கொடுப்பாங்க ம் அவ்வளோ பெருசுங்க என்னமோ உங்கள் பையனுக்கு வாய்க்கணுமே வாய்த்துது நல்லா தான் நினைச்சிங்க என்று சொல்லி அந்த ஊர்காரங்கள்லாம் சொன்னாங்க இப்படி ஆக போனா இதோ இப்பொழுது அந்த இல்லம் மணமகன் இல்லம் போனாங்க போனா எப்பவும் மகனை வரவேற்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பழுத்த ராமராம ராமராம ராமராம சொல்றது இது